நண்பர்கள சோதரிகளே தாய்மார்களே சோதரிகளே அல்லாஹான உலகத்தை நடுநிலையாக்குறதுக்காக இரண்டு இனத்தை படைச்சிருக்கு ஒரே இனமா இருந்திருந்தால் எல்லாவுக்கும் ஒரே இனத்தை கூட வச்சுருக்க முடியும் உலகத்தில் ஆண்டினமாகவே அப்படியே இருக்கணும் பிறகு உற்பத்தி எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் அது நமக்கு சொல்ல தெரியாது ஆனால் வச்சுருக்க முடியும் எல்லாவுக்கும் எப்படி அதில் தாதமலேசலாக இருந்து குழந்தைகள் வந்த மாதிரி ஒரு ஆம்பளைக்கு தானாகவே ஐம்பது வருஷம் முப்பது இருபத்தஞ்சு வருஷம் ஆனால் ஒரு பையன் பிறக்கும் நல்ல ஒரு பொம்பளைப்பிள்ள பிறக்கும் ஆம்பளைக்கே பிறக்கும் அப்படி கூட எல்லா வைக்க முடியும் வைக்க முடியாதா நல்லா நினச்சிருந்தால் முடியும் இல்லை உலகத்தில் பெண்ணினமாகவே வச்சிருந்து பெண்கள்லேருந்தே குழந்தைகள் பிறந்துக்கிறது அப்படியும் எல்லாவுக்கு வைக்க முடியும் ஆண் எப்படி மரியம் அலையலாத்துக்கு குழந்த பிறந்த மாதிரி ஆதம் அலையலாமுக்கு குழந்த பிறந்த மாதிரி பிறகு அதுலேருந்து உற்பத்தியான மாதிரி எத்தனையோ செய்திருக்க முடியும் ஆனால் அல்லாஹத்தாலாம் ஆண் என்றும் பெண் என்றும் இரண்டு இனத்தை படைத்து அந்த இரண்டு இனத்துக்கடைய எல்லாம் குறிப்பாக சொல்கிறான் ஒன்று சுகூன் இன்னொன்று மவத்தத் இன்னொன்று மஹப்பத் பஜால பைனுக்கும் என்பதற்கு ஆதாரங்கள் அல்லாவோ பார்க்க முடியாது தாய்மார்களை அல்லாவோ பார்க்க முடியாது ஆனால் அல்லாஹ் ஒருவர் இருக்கிறார் என்ற கரையாலும் நீங்கள் ஆணாக ஒரு சிலர் ஆணாக இருப்பதும் சிலர் பெண்ணாக இருப்பதும் ஆண் ஏன் ஆணாக இருக்கிறார் பெண் ஏன் பெண்ணாக இருக்கிறார் ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா உலகத்தில் சில பேர் இந்த விஞ்ஞான ரீதியில் சொல்லும் காரணங்கள் இருக்கலாம் இல்லைங்கிறது இல்லை ஆனால் அதுதான் காரணம் என்று நிர்ணயிச்சிட முடியாது இந்த ஒண்ணுமே இல்லாமும் இந்த உலகத்தில் அப்படி உண்டாகாது அப்படி உண்டாகாது என்ற காரணத்தினால ஒரு காரணத்தை காரியத்தை நடத்துகிறான் அல்ல நடத்துகிறான்னு சொல்லு காரணம் நடத்துச்சுன்னு சொல்லக்கூடாது ஆனானதும் ஆணாக ஆனதும் பெண்ணாக ஆவதும் அல்லாஹ் சக்தியினாலே ஆக்கின பிறகு அதான் சொன்ன ஆயாத்திகளுடைய மனித பிறவியிலிருந்து ஒரு ஜோடியை உங்களுக்கு அல்ல படைத்திருந்திருக்கிறான் கவனிக்க வேண்டிய பெண்களுக்கு சொல்ற சில விஷயம் இருக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்ந்த விஷயத்தை உங்களில் இருந்தே ஒரு ஜோடி உங்களுக்கு படைச்சு அந்த ஜோடி இல்லாம நீங்க சுகூன் பெற முடியாது அமைதி பெற முடியாது அந்த ஜோடி இல்லாம அமைதி பெற முடியாது ஏன்னா குரான் சொல்லிட்டா இளைஹான் அதனாலதான் எந்த பாதிரியா இருந்தாலும் அமைதி இல்லாம தான் படுத்திருப்பார் ராத்திரிக்குரிய பாதிரியா இருந்தாலும் அவருக்கு அமைதி போயிடும் வெளியே சொல்லுவாரு சில சமயத்தில் சொல்ல மாட்டாருக்கும் குழந்தை பிறக்கும் உலகத்தில் சகஜம் எந்த சாமியாருக்கும் பிறக்கும் ஏன சாமியாரா இருக்காதே சொல்ற நீ ஏன் சாமியாரா இருக்கிற பாதிரியா இருக்காதே சொல்றான் அவள் இருந்தால்தான் உனக்கு அமைதி சண்டையெல்லாம் போடலாம் அந்த சண்டையை அமைதிக்காகத்தான் சண்டை போடுறது அது அமைதி யுத்தம் நமக்கு இடையில் நடக்கிறது எப்படி நம்ம அமைதிப்படை நடத்தி சண்டை நடத்துகிறாங்கல்ல பல நாடுகளுக்கு அமைதிப்படையை நம்ம நாடு நட அனுப்புறாங்க அங்கே போய் இந்த அமைதிப்படை போய் என்ன செய்யும் சண்டை தான் போடும் சண்டை போட்டு தான் அமைதி உண்டாக்குறது இதே போல் அல்லாஹால ஒரு சுக்குன் ஏற்படுத்தி பெண்ணின் மூலமாக அந்த சுக்குனும் எப்படிப்பட்டது ஆணுக்கு எப்படி பெண் தேவையோ அதே போல பெண்ணுக்கு ஆண் தேவை இந்த இரண்டு அப்பாற்பட்ட உலகத்தில் குடும்பம் நடத்த முடியாது வாழ்க்கை நடத்த முடியாது வாழ்க்கை நடத்தினால் அது மனித வாழ்க்கையாக இருக்காது மிருகமும் வாழ்க்கை நடத்துகிறது சில மிருகம் தனக்கே என்று ஒரு ஜோடி எப்பவும் வச்சுக்கிறது நிரந்தரமா சிட்டுக்குடி தனக்கு ஜோடி நிரந்தரமா இருக்கும் அது கல்யாணம் பண்ணல ஆனா ஒரு குருவியோட தான் இருக்கும் புறா ஒரு புறாவோட தான் இருக்கும் சிங்கம் ஒரு சிங்கத்தோடு தான் இருக்கும் சில மிருகம் இருக்கு கழுத நாய் எப்ப எப்ப எது கிடைக்குதோ அது அது அது வேற அதுக்கு அது ஒரு சிபத்து அது ஒரு குணம் அது அதுக்கு எந்த நேரத்தில் எப்படி முடியுதோ அப்படி செய்துக்கிட்டே போய் சில மிருகம் இருக்கு மனுஷன் பார்த்தா ஒண்ணு செய்யாது பக்கத்துல கூட போகாது காகத்தை எப்பவும் பார்த்திருக்க முடியாது காகம் ஆண் காகம் பெண்காகம் ஒன்னா பார்த்தே இருக்க முடியாது சில மிருகம் இருக்கு நம்மள பார்த்தா தான் அது எதாவது செய்யும் அப்படியே சில இருக்கு கோழி கோழி அடைச்சி வச்சுருக்கிறான் விடிய விடிய கூட்டுக்குள்ளே இருக்க ஒன்றும் செய்யாத வெளியே திறந்து விட்ட உடனே அதை பார்க்க முடியும் கோழி வச்சிருக்கிற வீட்டில் பார்த்தா தெரியும் இது உலகத்தில் அல்லாதத்தாலும் வித்தியாச வித்தியாசமாக என்னால் படைக்க முடியும் என்பதை படைத்து விட்டு மனிதனை பொறுத்தவரை படைத்து தந்திருக்கிறான் ஒரு பெண்ணை படைத்து இருவரும் சேர்ந்தால்தான் அங்கே அமைதி உண்டாகும் ஆனால் பெண்ணுடைய குணத்துக்கு மானுடைய குணத்துக்கு இருக்கிற வித்தியாசம் இருக்குதே மலைக்கு மடுவுக்கும் இல்லை வானத்துக்கு பூமி கடையில் இருக்கிற வித்தியாசம் ஆணுடைய அறிவு ஆணுடைய சிந்திக்கும் தோரணை ஆணுடைய கண்ணோட்டம் அறிவு வேலை செய்யும் வழி ஆனுடைய நமக்கு எத்தனை அறிவுங்க சும்மா சொல்லுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறைவா நமக்கு ஆறுதான் அவங்களுக்கு ஆறுதான் அதுல அறிவு எல்லாம் குறையில அந்த அறிவை உபயோகப்படுத்துற முறை பெண்ணுக்கு ஆணுக்கு மகாபெரிய வித்தியாசப்படுத்துற முறையில் தன்னுடைய அதாவது சாதக பாதகங்களை அனுசரித்து ஆண் அறிவை உபயோகிப்பார் ஆசையும் கலந்திருக்கும் ஆனால் சாதக பாதகங்கள் அதாவது வரவு செலவு அவரிடத்தில் இருக்கிற முதல் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற யோசனை இது இல்லாம போயிட்டா என்ன ஆகும் அதற்குரிய காரணங்களை கண்டுபிடிச்சு அதற்காக வேண்டி உள்ள வழி எப்படி நல்லா விளங்குற மாதிரி சொல்றதா ஜவுளி கடைக்கு போறோம் ஜவுளிக்கு போறோம் துணி வாங்குறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போனோம் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு காசை கொடுத்து இந்த கடிநாயம் விலைக்கு வாங்கறதுக்கா தமிழ் பழமொழி சொல்ற காசை கொடுத்து வாங்கிட்டு வந்த பிறகு வீட்டில் என்ன சொல்லுவாங்க இதுதான் கிடைச்சிச்சா இதுக்கு தான் போனீங்களா அட கடக்கார நல்லா இருக்குதுன்னு சொன்னா இந்த துணி நல்ல துணின்னு கடைக்கார சொன்னாரு கடைக்காரர் கெட்டதுன்டா சொல்லுவாரு எங்க போச்சு இது என்ன பயிரி சொல்றது அது போச்சு நிக்காபுஷத்தை கையெழுத்து போட்டா நிக்க போச்சது எங்க போச்சு நிக்காபுஷத்துல அத்தனையும் உன்னிடத்தில் ஒப்படைத்தேன் அப்படின்னு தான் கையெழுத்து போடுறோம் அதனாலே ரெண்டு பேர் ஷாப்பிங் போனாங்க துணி எடுக்கிறாங்க நல்ல வந்து உயர்ந்த துணியாக எடுக்கிறான் எடுத்து எல்லாம் போட்டாங்க கடைக்காரருக்கு தெரியும் இவர் எவ்வளோ எவ்வளோ வாங்குவார் அப்போ அதை விட கூட போட்டால் அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு ஃபண்ணது எடுத்து போட்டார் இப்போ நாம் அந்த துணியை பார்க்கும்போது எங்கள் நல்லா இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு சுடிதாருன்னு வச்சுக்கோங்க இந்த காலத்துல எல்லாம் வாங்குறது தானே ஒரு சுடிதார் அவன் கேட்குறாங்க நல்லா இருக்குதான்னு கேட்குறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுவோமா நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத பாக்கிறதோட சொல்ல முடியாது நம்முடைய நடப்புல வேற இடத்துல ஆக்கிட்டோம் ஆகியனால பெண்களுக்கு உரிமை கொடுத்தது மட்டுமல்ல பெண்கள் பெண்களை பத்திய பேசக்கூடாது என்று சொன்ன காலத்தில் பெண்களை பெண் குடிதோண்டி புதைக்கிற காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க கொடுமையான எண்ணம் இருந்திருக்கணும் அப்படி அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு பெண் தன்னுடைய கணவரை பற்றி வந்து செல்ல வந்து ஒரு குறை சொன்னார்கள் இந்த என்னுடைய கணவர் இப்படி செய்கிறார் நீண்ட நிகழ்ச்சி அது முக்கியம் அல்ல கொடுத்தான் ஒன்னு இருக்கு சூரத்து நிசாரியா கூட ஆண்டு இருக்கு இன்னொரு பக்கம் கசமியா அல்ல இருக்காரு இன்னும் பாக்கி விஷயங்கள்லாம் இருக்கு ஆக இஸ்லாம் தான் உலகத்தில பெண்மைக்கு அவர்களுக்கு பெண்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உண்மைகளையும் கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் கொடுத்து ஆண்கள் பெண்களோடு எப்படி நடந்து கொள்ளுங்கிற முறையும் வகுத்து கொடுத்து சரியான பாதை இந்த உள்ள இருக்கிறது வெளியே இருக்கிறதுங்கிறது இருக்குதே இது இந்த பேசுறதே அது நான் சொல்லுவேன் கூறுகெட்ட தனம்னு பொம்பளை உள்ளே இருக்கணுமா ஆம்பளை வெளியே இருக்கணுமா பொம்பளையெல்லாம் வெளியே வரக்கூடாது தான் எனக்கு பணம் பாக்கெட்டில் இருக்கின்ற இதுக்கு போய் என்ன பேச்சு பணம் உள்ளேவா இருக்கணும் ஏன் வெளியே வந்தால் என்ன செருப்பு வெளியே போட்டு வர்றோமே பணத்தை மட்டும் ஏன் உள்ளே வச்சுக்கிறேன்னு கேட்டான் எங்கள் பள்ளியாசில் வரும்போது செருப்பு எங்கே போட்டு வர்றோம் எந்த ஜோப்பில் ஒன்று இந்த ஜோப்பில் ஒன்றா சில பேர் அவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் வந்து எங்களை மாதிரி அஜித்மார்களாக இருந்தாங்க ஏன்னா வீட்டில் என்ன இப்போ சீரீ அதெல்லாம் கொடுப்பாங்க நல்லா போடுறதுக்கா இப்போ குறைஞ்சி போச்சு அதனால் பாக்கெட்டை நாங்களும் ஜின்னது பண்ணிவிட்டோம் வெளியேட்க முடியுமா கேட்டா புத்திசாலிஜனமான கேள்வியா இதே போல ஆண்கள் மட்டும் வெளியே சொத்துறாங்கள பெண்கள் உள்ள இருக்கலாமா அப்படின்னு கேட்டா இதே கேள்வி திருப்பி கேளுங்க செருப்பெல்லாம் வெளியே இருக்கு பணம் உள்ள இருக்கு அடுத்த கேள்வி கேளுங்கிட்டு வெளியே வந்தால் என்ன ஆகும் பெண்களை படிக்க வேண்டாம் சொல்லலை பெண்களை ஓட வேண்டாம் சொல்லல பெண்களுக்கு கல்வி வேண்டாம் சொல்லலை முகமது ரசூ சொன்னதாக யாரும் காட்ட முடியாது கல்வி கற்கனும் பெண்கள் எப்படி கற்கோ கற்றுக்கொள்ளுங்கள் பெண்களுக்கு எது தேவையோ அது கற்றுக்கொள்ளுங்கள் பெண்கள் எப்படி கற்றுக்கொண்டா எந்த எந்த கல்வி கற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டால் அவர்கள் பெண்மையோடு வாழ்க்கை நடத்த முடியுமோ அது கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹு ஆனென்றும் பெண்களும் ஏன் படைச்சான் ஆண் செய்கிற வேலை எல்லாம் பெண் செய்கிற மாதிரி பெண்ணை ஆனால் படைச்சிருப்பான் நடக்கிட்டு அந்த முடி கூட வெளியே தெரியாம நல்லா கட்டி அதுக்கு ஒரு முடியும் நிச்சயமா சகோதரர்கள் இருவருக்கும் சமம் தாய்மார்களை கேளுங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு எல்லா இருக்கு மார்க்கம எந்த வெளியே போக வேண்டாம் உங்களுடைய பெண்மை பாதுகாப்புக்கு தான் உங்களுடைய பெண்மை பரிபோகும் அதற்காகத்தான் போறதுல தப்பில்லை தேவை வந்தால் போறதிலே தப்பில்லை மார்க்க வேண்டாம் சொல்லலை ஆனால் தேவை எதுங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளணும் அப்படி ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டால் போலாம் இப்ப ரெண்டு பேருக்கு சம உரிமைங்கிறது எப்படி நான் அடிக்கடி சொல்றது இருக்கிறாங்க ஒரு கடையில் இவர் ஐம்பது உட்கார்ந்தார் அதே கல்ல இந்தமா முனு கூடங்களை காணாம இந்த வாங்க பாதி காசு அவருக்கு போயிடும் பாதி காசு பிஸ்கட் அதுதான் இருக்கும் இதுல பிப்டி அவருக்கு தெளிவ சொல்லது பிப்டி பார்ட்னர் என்னங்க அருத்தம் ரெண்டு பேருக்கு சமம் அதே போல ஆண் சம்பாதிக்கணும் ஆண் வெளிவேளை பார்க்கணும் பெண் உள்வேளை பார்க்கணும் எல்லாம் செய்த பிறகு சாப்பாடு போட்டு வச்சா ரெண்டு பேருக்கு சம உரிமாத இருக்கு படுக்கையில ரெண்டு பேருக்கு சம உரிமை இருக்கு வீட்டை உபயோகிக்கிறதுக்கு அர்த்தம் சமம் அர்த்தம் லாபத்திலேயும் சுகத்திலையும் இன்பத்திலேயே சமம் வேலையில சமம் அர்த்தம் இல்ல அப்படி எப்படி வேலையில சமமா இருக்க முடியும் உலகத்தில் எல்லாரும் வேலையில சமமா இருக்க முடியுமான இருக்கணும் நான் என்ன மட்டும் எல்லாரும் இன்சான் தானங்களை நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் வேற சமமா கொடுக்க முடியுமா அவருக்கு அவருக்கு மட்டும் என்ன பிரதமர் இவங்க மட்டும் என்ன சாதாரண ஆளு இன்னொருத்தர்கள் ரோடு ரோடு குற்றாளு ஏன் இப்படி வச்சிருந்தா அப்படி இருந்தா உலகம் நடக்கும் அப்படி இருந்தா தானே நடக்கும் எல்லா துணியும் சட்டையாகிறேன் அப்புறம் வேட்டியே தான் இருக்கும் அது என்ன இது மட்டும் வந்து மேல போட்டுக்கிட்டு மரியாதையா இருக்கிறீங்க அது கீழே அசிங்கமா இருக்குது நான் அசிங்கமா நடத்தல படுறேன் அதனால என்னை மேல மரியாதையாங்க அப்படின்னு எல்லா துணியின் சட்டையான கீழன்னாகும் முடியுமா அது எங்க எல்லாத்தோடும் மணிப்பிரசாயிட்டா செருப்பேதாகும் வித்தியாசம் என்பது உலகத்தில் இருந்ததாக அடிக்கடி ரயில் போகும்போது நினைக்கிறது ஒரு பெட்டியில ஏறனா நிச்சயம் இல்லை ரயில் சில பெட்டியில ஏறனா நிச்சய இடம் இல்லை கால மேல கால வச்சு அப்படி நிற்கிறார் இப்படி நிற்கிறார் கடைசி என்ன செய்யணும் இருக்கிறாங்க ஒன்னு அப்படி சொல்ல வேண்டியில்லை கல எல்லாம் ஒன்னு மட்டும்தான் பாக்கி குடும்ப நடத்த பாக்கி பாக்கி எல்லாம் வித்தியாசம் உண்டாக்குது பேசுறதுக்கு வித்தியாசமே வருது நீங்களே போனீங்க மட்டமான ஆள் தான் போய் ஏசி காசு காசா வேறொன்றா வித்தியாசம் உலகத்தில் நவியார்களும் கூட வித்தியாசம் இருந்திருக்கு நவ்வாக்கள் வித்தியாசம் இருந்திருக்கு மனிதர்களையும் வித்தியாசம் இருந்திருக்கு அதே போல இந்த வித்தியாசம் எல்லாத்திலயும் இருக்கும் இங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வித்தியாசமே தவிர லாப வித்தியாசம் கிடையாது வேலைதான் வித்தியாசம் லாப வித்தியாசம் கிடையாது ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த சொர்க்கத்துக்கு போக மாட்டார் மனைவி ஒத்துக்க மாட்டேங்க யாரும் ஒத்துக்கா நல்லவர் உங்களுக்கு இதே குழப்பம் வாங்க அவங்க எங்க வீட்டில் சொல்ல மாட்டாங்க அப்படி அவங்களுக்கு தெரியும் போறது இல்லையா அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்க மாட்டாங்க சத்தியப்படாத சொல்ல முடியாது எடுத்து உடனே இப்போ ஆனால் உங்களுடைய பேர் வாங்கணும் அப்பதான் நல்லவர் எப்ப நீங்க நல்லவர் இல்லையோ சொர்க்கத்தை போறீங்க எனவேதான் நான் சொல்லுகிறேன் ஒருவர் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தாதவரை சொர்க்கத்துக்கு போக முடியாது மனைவியை சந்தோஷப்படுத்தாதவர் அல்லாவை சந்தோஷப்படுத்த முடியாது ரசோலை சந்தோஷப்படுத்த முடியாது சரி இதே போல மனைவி சந்தோஷப்படுத்தாதவரை சொர்க்கவாதி முடியாது பற்றி கேட்டார்கள் கணவரை பற்றி ரசூல்லார் ஹரீசர் வருது அப்போ சொன்னாங்க சொர்க்கம் அவர் தான் அவர் தான் சொர்க்கம் நீ அவரை நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா நீ சொர்க்கத்துக்கு போற நீ அவரை கஷ்டப்படுத்தின நீ நரகத்துக்கு போற ஊ அத சொல்ல சொன்னது அப்படி சொல்லல இந்த வார்த்தை வழங்கணும் அவர் சொர்க்கம் அல்லது நரகம் முடிவு இங்கேயே தெரிஞ்சு போயிரும் உனக்கு சொர்க்கமா நரகமா அவரை நீ சந்தோஷப்படுத்தி இருந்தால் தாயே நீ அவரை சந்தோஷப்படுத்தி இருந்தால் சகோதரியே நீ உன்னுடைய கணவரை சந்தோஷப்படுத்தி இருந்தால் நீ சொற்கவாது என்பதற்கு இந்த உலகத்திலேயே அடையாளம் இல்லை அவரை வருத்தப்படுத்தி இருந்தால் நீ நரகாது என்பதற்கு அதுவும் அடையாளம் இதே போல கணவர் மனைவியை அதிருப்தி படுத்தி இருந்தால் அதுவே சொற்க வித்தியாசம் செய்ய வேண்டியது வருமே அவங்க என்ன சொல்லுவாங்களா நாம என்ன நடக்கிறோமோ அதெல்லாம் அவங்க ஒத்துக்கணும் வீட்டில் ஒத்துக்கிட்டா தானே சந்தோஷப்படுத்த முடியும் அதைத்தான் சொல்றது முதல்ல சந்தோஷம் புரிஞ்சுக்கணும் அதுக்கு முதல்ல சந்தோஷப்படுத்தணும் உண்மை ஆனா சந்தோஷம் சந்தோஷம் என்றால் எது ஐந்து நேர தொழுகையிலே சந்தோஷம் வருகிற மாதிரி அநாகரிகமான பைத்தியாரத்தனமான பாவமான செயல்கள் வீட்டுக்குள்ள வந்தாலே சந்தோஷம் போயிடணும் சந்தோஷம் போயிடணும் மனைவி கொண்டு வந்த கணவருக்கு சந்தோஷம் போயிடணும் அப்படி வீட்டை ஆக்கிட்டால் அப்படி வீட்டை எப்படி ரசூர்லா செல்லாத செல்லமுடிய மனைமார்களை ரசூலாக ஆக்கினாங்க அதில் தும் சலமாகறது இல்லை என்று நினைக்கிற ஹஜ்ஜத்தை முதல்ல முதல்ல சுலஹியாவில் எப்போ அவங்க திரும்பி போக வேண்டியது வந்துச்சு உம்ரா செய்யாமல் திரும்பி போக வேண்டியது வந்துச்சு அப்போ ரசூர்லாசம் சொன்னாங்க அந்த குர்பானி அங்கே கொடுக்குற குர்பானை கொண்டு வந்தவங்க நீங்கள் எல்லாம் அறுத்துருங்க ஏகராம் கலஞ்சிருங்க மொட்டை அடிச்சுருங்க திரும்பி போயிடலாம் சுலகு செய்தபடி உடன்பிடிக்க செய்தபடி அடுத்த அடுத்த வருஷம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மொட்டையடிங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் இப்ப உதாரணுங்க பம்பாயில போய் ஒரு காரணத்தினாலும் போங்க என்னங்க சொந்த ஊரான விட்டு பிரிந்து வந்து அவர்களுடைய வேதனைக்கு பிறகு இவ்வளவு பெரிய வேதனைக்கு சொல்லுவாங்களா அதுவாறு அபுஹுரேரா இவங்களுடைய விஷயம் எல்லாம் வருது நடு ஜாமத்துல முடிப்பு வந்து சொல்லுவாங்களா என்னுடைய மக்காவே என்னுடைய காபாவே என்னுடைய மக்காவே என்னுடைய காபாவே அவங்களுக்கு அவ்வளவு பிரியம் மக்கா மேலே காபா மேலே அல்லாவுடைய வீடு இப்ப ரசுல்ல சொன்னாங்க மொட்டை உங்கள் பிராணியில் அறுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு ஏஹ்ராம் கலைஞ்சிட்டு மதினாவுக்கு போலான்னு சொன்னாங்க எல்லாம் மொட்டை அடிக்கிறனு சொன்னால் யாரும் மொட்டை அடிக்க தயாரில்லை சாபாக்கள் சூர்லாசல்லாசத்துடைய இஷாராவின் மீது நடக்கிறவர்கள் சூர்லா சொன்னால் அப்படியே நடப்பாங்க ஆனால் இந்த இடத்துல சூர்லாசம்தான் அவங்க செய்யலை நாய்னா ஒன்று ரெண்டு தடவை சொல்லி பார்த்தாங்க வேறு செய்யலை ரொம்ப வருத்தத்தோடு அந்த தன்னுடைய கூடாரத்துக்கு போனாங்க அதிர்த்து முசலமா அது இல்லாத்தலான நினைக்கிறேன் அவங்க அங்கே இருந்தாங்க அப்போ அதை பார்த்த உடனே என்ன கேட்டாங்க அல்லா அல்லாஹின் சாபம் உண்டாகட்டும் மண் அறந்த பக்கம் அல்லா உங்களை கோபப்படுத்தியது கோபத்தோடும் கோபப்படுத்தியது சாபம் ஆயிருச்சு உடன்படிக்காயிருச்சு ஆகினாலும் நம்ம மொட்டை அடிச்சுட்டு எல்லாம் போலான்னு சொல்றேன் இல்ல ஒருத்தர் செய்யல அதில் கேளுங்க தாய்மார்களை பெண்களும் ஆண்களை விட புத்திசாலியா இருக்க முடியும் பெண்களுக்கு புத்தி கம்மி ஒத்துக்கவே இல்லை பெண்களுக்கு புத்தி கம்மீன்னு சொல்றவங்களுக்கு புத்தி கம்மி இதுவரைக்கும் அவங்க பொம்பளை விளங்கலேன்னு இருக்கோம் தாய்மார்களை தைரியமா சொல்லுங்க உங்களுக்கு புத்தி கூட நானும் ஒத்துக்கிறேன் இங்க இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் வேண்டாம் எழுதி கையெழுத்து போட்டு தரோம் ஆனால் அது உபயோகிக்கிற விதம்தான் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க சந்தோஷம் தான் எது அதை விளங்குறதுதான் வித்தியாசம் இப்போ அதில் துமிசலமா எல்லாத்தையும் சொன்னாங்க நாயகமே தாங்க தங்களுடைய தங்களுக்கு முடி எடுக்கிறவரை கூப்பிடுங்கிறது யோசனை சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு முடி எடுக்கிறத கூப்பிடுங்க நீங்க உட்காருங்க முதல்ல உங்களுக்கு முடி எடுக்க சொல்லுங்க இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க திருசூலாசை புரிச்சி இந்த யோசனை வெளியே போனாங்க தங்களுடைய ஹஜ்ஜாம் தங்களுக்கு முடி எடுக்க கூப்பிட்டாங்க தாங்க முடி எடுக்க ஆரம்பிச்சாங்க சாபாக்கள் பார்த்தாங்க எல்லாரும் முடி எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அவங்கள பழக்கம் இருந்துச்சு அவங்களே முடி எடுத்துக்கிற பழக்கம் இருந்துச்சு இப்போ நமக்கு வந்து முடி எடுக்கிறதுனாலும் பார்வர் தேடி போகணும்னு முடிவெற்றது அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் முடி எடுத்துக்கிற பழக்க சாதாரணம் அந்த காலத்தில் இருக்குது அப்போ ஒருத்தருக்கு முடி எடுத்துக்கிட்டாங்க ஆனால் முடி எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த கவலையில அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா முடி எடுக்கும்போது தோலை சேர்த்து சீவராங்க ரத்தம் வருது அந்த சீவ்ரவருக்கு நான் சீவ்றேன்னு தெரியல ரத்தம் வருக்கு ரத்தம் வருதுன்னு தெரியல அவ்வளவு கவலை ஆனால் ரசூர்ல்லா இசல்லா செய்த மாதிரி செய்தாங்க இது யோசனை சொல்லிக் கொடுத்தது யார் தாய்மார்களை கொஞ்சம் கவனிங்க தாய் யோசனை சொல்லிக் கொடுத்தது அதுல துணும் சரமாக இல்லாத ரசூல்லாவுடைய மனைவி நீங்கள் வேட்பாளர்கள் என்ன அர்த்தம் சொல்ல போனால் குழந்தைகள் இருக்கு தாய் தந்தையினுடைய கார்பன் காப்பி ஒரு வீட்டில் அரபு பேசினா குழந்தை என்ன பேசும் அரபு பேசாதுங்களா உருந்து பேசுனா உருந்து பேசும் அரபி நாட்டில் போய் நம்ம அஞ்சு போறவங்க அரபி பேசுறான் இங்க பெரியவங்களுக்கே அரபி பேச தெரியல மதுசா ஓதிட்டு வந்து அரபி பேசுறான் நம்ம ஊர்ல சின்ன சின்ன பையன் தமிழ் பேசலையா அரபி வீட்டில் அரபி பேசுவான் தமிழ் வீட்டில் பிறந்த தமிழ் பேசுவான் இங்கிலீஷ் வீட்டில் பிறந்தா இங்கிலீஷ் பேசுவான் அவங்க பேசுறாங்க அதனால அதே போல தொழுகிற வீட்டில ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை தொழுகையாளி ஆவான் நடக்கிற வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பற்றி அடிக்கடி பேசுகிற வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அல்லூலை அடிக்கடி பேசுவான் கூடுதல் நடக்க சகோதரர்கள் உண்மையான இன்னொரு பையன் என்னென்னு நடக்கலாம் தெரியுங்களா இவர் நல்ல தீந்தாரா இருப்பார் இவர் தீந்தார் ஆனால் கூப்பிட்டு என் பையன் காமிக்கிறதுக்கு என் பையன் என்ன காரணம் நானும் நாமும் நம்முடைய மனைவியும் சேர்ந்த குடும்பத்தை குடும்பத்தில் எது உண்மையான சந்தோஷம் என்பதை விளங்க ஆரம்பித்து விட்டால் பிறகு மனைவி சந்தோஷப்படுத்த முடியும் மனைவி கணவரை சந்தோஷப்படுத்த முடியும் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது குறிப்பாக பெண் குழந்தைகளை வளர்க்கும் ஆசையினுடைய அடிப்படையில் வளர்க்கவே கூடாது தாய்மார்களை கொஞ்சம் சுத்தி வைக்கிறது என்ன துணிங்க பேர பீ துணி வந்தது பீ போறது கபன் துணியில வந்தது பீ இது கடையில் ஆடுற ஆட்டம் பார்த்தீங்கன்னா அடே அப்பா என்னை போல் உலகத்தில் உண்டுமா வந்தது பீ துணியில் போகிறது அது ஒரு பீ தான் அதுவே வந்து அதனால தான் பள்ளிவாசலுக்குள்ள ஜனாசம் வைக்கிறது இல்லை ஏன்னா என்னமாதிரி ஒழு திரும்புடு அதான் வெளியே அது ஒரு பீ தான் ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் புதுசாக இருக்கும் அவ்வளோதான் இது கொஞ்சம் பழசாக இருக்கும் ஆக இந்த ரெண்டு துணியில் சுற்றி தான் வர்றோம் அந்த துணியில் சுற்றி வந்தால் இந்த துணியில் சுற்றி போக போகிறோம் இப்போ இந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே பிறந்த மறுநாளே அதுக்கு ஒரு ச அதுக்கு ஒரு சென்ன சட்டை இப்போ தான் தைக்கிறவனு தைச்சிக்கிட்டே இருக்கிறாங்களா வித விதமாக பிறகு அதுக்கு பவுடர் அடித்து அதுக்கு பூ வச்சு அதுக்கு பொட்டு வச்சு இன்னும் குழந்தைக்கு என்னென்னே தெரியாது இங்கேருந்தே பழக்க ஆரம்பிக்குது கையில் வளையை போட்டு விட்டு மோதிரத்தை போட்டு மாமாட்ட காட்டு மாமாட்ட காட்டு குழந்தையே மாமாட்டை காட்டு மாமா மாமா பார்த்து என்ன செய்ய போறாரு காட்டு பேச்சிட்ட காட்டு இடுப்பில் இருக்கிறத காட்டு அதை காட்டு இதை காட்டு இப்போ குழந்தை என் கடைசியில் அல்லாட்டை போய் ஆண்டவனே என் வளையலை பாருங்கள் தொழு சொல்லாவது குழந்தையை தொழுகும் போது ஏழு போய் சொன்னார்களே என்றைக்காவது நம்ம குழந்தைகள் அது குறிப்பா பெண் குழந்தைகளை உண்டுமா ஆண் குழந்தையாவது ஏதோ பள்ளிவாசலுக்கு அத்தாட சேர்ந்து போனா போலாம் பெண் குழந்தைகள் வீட்டில் சாதாரண பழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஆயிருக்கும் பெண் குழந்தைகளை தொழுக சொல்றது பழக்கத்திலே இல்லைங்க என்ன சொல்லுவாங்க பார்த்து பெண் குழந்தைகளை விடுங்க அப்படின்னு சொன்னா பாவம் புருஷன் வீட்டுக்கு போய் கஷ்டப்படுற இருக்கட்டும் இங்கே இப்படி சொன்னா அப்படி ஆயிருந்தது கஷ்டப்பட போகுதுன்னு சொன்னா கஷ்டமா ஆயிடுது இங்க தொழுக பழக்கி இருந்தால் புருஷன் வீட்டுக்கு போய் புருஷனே தொழுக சொல்லது ஏன் சகோதரர்களை பழக்க முடியாது நம்முடைய வீட்டுடைய சூழ்நிலை ராத்திரி எட்டு மணி ஆச்சு ஒன்பது மணி ஆச்சு சாப்பிட்டோம் உடனே படுத்துடணும் காலையில் நாலு மணி நாலரை மணிக்கு பாங்க சொல்ற நேரம் வந்துச்சா இல்லையா வீட்டில எல்லாம் லைட்டு ஒருத்தருக்கு சந்தோஷம் சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிடணும் பகல் மாதிரி ஆயிரணும் ஏழு மணி எட்டு மணிக்கு எப்படி வீடு ஆகுதோ அது மாதிரி வீடு அஞ்சு மணிக்கு ஆக்குங்க எல்லாரும் தொழுகிறாங்களா இல்லையா பாருங்க ஒரே அதாவது ஒரு நுணுக்கம் என்ன செய்யணும் முதல் விஷயம் படுக்கிற நேரம் ஒன்பது மணிக்கு முந்தி படுத்துறணும் கடை பதினோரு மணிக்கு தானே மூடுறேன் ஏ மூடுறீங்க முந்தி மூடுங்க மற்றவங்களாம் மூட மாட்டேங்கிறாங்களே அதை பற்றி என்ன கவலை நீங்கள் செய்து பாருங்க இப்போ போட்டி போட்டு போட்டி போட்டு முந்தி எனக்கு தெரியல ஒன்பது ஒன்பது வரைக்கும் கடை மூடிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி போகிறேன் ஏதோ இருக்க ஒரு வேலையாக போகிற பத்தரை மணிக்கு கடை திறஞ்சிருக்கு அப்போ தீபாவளி முடிஞ்சிருக்கு மனுஷனுக்கு அப்பாவது ஓய்வு வேணாம பத்தனை மணிக்கு கடந்திருக்கு அது பக்கத்து கடையில் இருக்கு இவரு எப்ப மூடுவார் அப்பதான் அவர் மூடுவார் அவர் எப்ப மூடுவார் அப்பதான் இவர் மூடுவார் என்ன ஆகும் இல்ல சோழர்களை எழுதி வச்சிருக்கணும் அது மாதிரி நடக்கணும் ஆகியனால தாய்மார்களை வீட்டுல சூழ்நிலை உண்டாக்குங்க தொழுகிற சூழ்நிலை உண்டாக்குங்க ராத்திரியில சீக்கிரம் படுக்க வைங்க இப்ப நிலைமை என்னன்னு சொன்னா இல்லாத விட பக்கத்து வீடு அந்த வீடு இந்த வீடு பக்கத்து தெருவு எல்லாம் எல்லாம் என்ன இருக்கு இந்த சித்தனாக்கள் நிறைஞ்சிருக்கு புத்தகம் எல்லாம் சித்தனா விளம்பரங்கள் எல்லாம் விளம்பரத்துக்கும் கட்டாயம் வேணும் பெண்கள் சைத்தானுடைய அம்புகள் என்ற சூழ்நாசம் அதனாலதான் யாரோ எழுதி படித்தேன் பேயினால் ஒரு வேலையை செய்ய முடியல எடுது அந்த பேயினால் செய்ய முடியல ஒரு பெண் போய் கருத்து விட்டு வந்து விடுவார் ஏனென்றால் அவளால் அதை முடிகிறது என்பதால் தான் பெண்களை அம்பு என்று சொன்னார் ஆகிய தாய்மார்கள் நம்முடைய குடும்பத்தை கணவராகட்டும் மனைவி ஆகட்டும் மக்களாகட்டும் அவர்களை எந்த சூழ்நிலையில வளர்த்துவோ அந்த சூழ்நிலையின் மூலமாகத்தான் அவர்கள் எது சந்தோஷம் எது சந்தோஷம் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள் உணவு சாப்பிட்டால் இது உலகத்திலும் கெடுதம் செய்யும் ஆகரத்திலையும் கடிதம் செய்யும் கொண்டு போய் சேர்க்கும் நெருப்பை சாப்பிடுகிறார்கள் அதனால முதல்ல பழக்கும் போதே குழந்தைய பழக்கணும் சொல்லு ஹலாதான்னு பாரு ஹலாலாக வந்து சாப்பிடணும் ஹலாலாக செய்யணும் ஹலாலாக சம்பாதிக்கணும் ஹலாலாக ஆடணும் ஹலால் ஹலால் சொல்லிக்கிட்டே இருக்கணும் குழந்தையுடைய மனசில் பதிஞ்சிடணும் நான் ஹலால்மா சாப்பிடணும் குழந்தை எங்க போனாலும் கேட்கணும் ஹலாலாக ஹராமான் யாரும் சொல்லுவாங்க நம்ம ஜமாத்தில் போயிட்டு வந்தவங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருந்தாங்களோ அந்த நாட்டில் எல்லோரும் கேட்குற பழக்கம் தான பிள்ளைகளை நீ என்னவாக போகிறேன் முதல்ல சொல்றது ஜனங்க சொல்வது எனக்கு தெரியல முதல் வந்து என்ன முதலீடு இல்லாத போல இருக்காதுனால டாக்டர் ஆகணும் அடுத்தது இன்ஜினியர் அப்புறம் அது இது அதாகணும் இதாகணும் குழந்தை பேசிக்கிறாங்க அப்படியே அந்த மிஸ்ஸு கேட்டுச்சான் குழந்தைகள்கிட்ட நீ என்ன ஆகிறேன்னு ஒரு குழந்தை சொல்லிச்சு டாக்டர் ஆகினா ஒரு குழந்தை சொல்லிச்சு நான் ராக்கியத்தில் போகிறேன் ஒரு குழந்தை என்னமோ சொல்லிச்சு ஒரு குழந்தை எந்திரி சொல்லித்தான் என்ன ஆகிறேன்னு சொன்னி நான் சஹாபி ஆகணும் என்ன சொல்லா மிஸ்ஸுக்கு விலங்கல என்ன சஹாபின்னு அப்போ சொன்னாங்க எங்கள் வீட்டில் படிக்கிறாங்க அது அமல்கள் சிறப்பு இங்கிலீஷில் படிக்கிறாங்க அதில் சஹாபாக்களை பற்றி வருது அவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்ட்டு வருது அந்த மாதிரி ஆகலும் அந்தமாவுக்கு விளங்கலை அது மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டாங்க போனாங்க வந்தாங்கன்ட்டு ஒரு நிகழ்ச்சி உண்மையான நடந்த நிகழ்ச்சி யார் அதை நேரில் சொன்னவங்கிட்டருந்து கேட்டவங்கிட்ட கேட்டேண்ணா ஏன் நம்ம குழந்தை சஹாபியான்னு சொல்லுமா நம்ம குழந்தை இப்போது கொஞ்சம் யோசிக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம குழந்தை ஒருத்தர் ஒரு விளையாட்டு சாமான் கொடுத்தார் பந்து அந்த பந்தில் எழுதி அந்த குழந்தைக்கு படைக்கொடுத்திருந்தார் அல்லாஹூ மஹதின் நாஸ் ஜமியா அந்த பந்தில் எழுதியிருக்கு அல்லாஹூ மகதின் நாஸ் ஜமியா யாரெல்லாம் உலக மக்கள் அனைவருக்கும் இதாயத்து கொடுப்பாயாக அந்த பந்து எடுக்கும்போதெல்லாம் அந்த குழந்தையை சொல்ல சொல்லி படக்கியிருக்கிறார் அந்த குழந்தை எடுத்துட்டு அது படிக்கும் அது படிக்கதோ இல்லையோ அப்படி சொல்லுது அல்லாஹு மகதின் நாஸ் ஜமியான்னு சொல்லு நம்ம வீட்டில் என்றைக்கு செஞ்சோம் நாம் எவ்வளவு பேசினாலும் சரி இதையெல்லாம் இங்கே பேசணுமே தவிர வீட்டுக்குள்ளே கால் வைக்கும்போது ஆகித்தான் பேசணுமே தவிர அவர்கள் நாமி பேச மாட்டார்கள் நாம உள்ள அறிவின் நிலையை விட்டு ஆசையின் அடிப்படைக்கு போயிடுவோம் வீட்டில் போய் பேசுறதெல்லாம் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் போன உடனே ஜுமால் பயன் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படி பேசி கேட்டிருக்கீங்களா தம்பி வீட்டில் ஆ உங்கள் வீட்டில் அப்படி கேட்டிருக்கீங்களா இனிமேல் சரி சரி அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்துச்சு ஊரில் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு அதை பற்றி பேசுகிறது பிற ஆகரத்தை பற்றி பேசுறது ஆகரத்தை பற்றி பேசுறது எனக்கு பல நிகழ்ச்சிகள் வியாபகத்துக்கு நேரம் இல்லை ஆகரத்தை பற்றி பேசுறது எப்பவும் சாதாரண பேச்சில் பாரு பங்கு பண்ணுவாங்க செயல்பாட்டில் தீன் வரணும் செயல்பாட்டில் தீன் வந்ததுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னு சொன்னா நம்முடைய வீட்டில் சாதாரணமா பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் அல்லார சூளை பத்தி பேசுறோம் ஆகரத்தை பற்றி பேசுறோம் ஹலால் ஹலாம் பத்தி பேசுறோம் சொர்க்க நிரகத்தை பத்தி பேசுறோம் மௌத்தை பத்தி பேசுறோம் வீட்டில் மனைவியோடு படுக்கையில் இருக்கும்போது ஆகரத்தை பத்தி பேசுறோம் சொர்க்கநிரகத்தை பத்தி பேசுறோம்னா நாம இப்ப தீனில் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அர்த்தம் இது அடையாளம் சோதர்கள இன்னொரு அடையாளம் வெளிப்படைய அடுத்து அதாவது அதுக்கும் கொஞ்சம் முந்தி உள்ள அடையாளம் சலான்னு சொல்றது வீட்டுக்கு போனோம் அஸ்லாம் வலைக்கும் சொல்லணும் உலகத்தில் எல்லாருக்கும் சலாம் சொல்லணும் வீட்டுக்கு போனா மட்டும் அது போய் சலாஞ்சா நல்லாவா இருக்குது சலாமத்தை பிள்ளையை பார்த்தா அத்தாவை பார்த்தோன்னா அஸ்லாம் சொல்லணும் அத்தா வாளைக்கும் சொல்லணும் அல்லது அத்தா அஸ்லாம் சொல்றாங்க அவங்க வாழைக்கும் சொல்றாங்க பிள்ளை வெளியே போகும்போதும் வெளியே இருந்து வரும்போதும் அத்தாது இவர் கணவர் வீட்டுக்கு போகும்போதும் அது மாதிரி மனைவி பார்த்த உடனே முதல்ல சலாம் சொல்லணும் சொல்லணும் பாருங்க எந்த வீட்டில் இருக்கு அந்த வீட்டில் சலாம துன்மையிலே இருக்கும் நீங்கள் வேண்டாம் இன்றைய இருந்து ஏன்னா அவங்க பயன் கேட்டுருக்கிறாங்களே நீ கூட்டிகிட்டு வந்தவங்களும் அதனால் புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை பற்றி அஜ் அஜத் சொன்ன மாதிரி சதாஞ்சலிக்கலாமா இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைனா நீங்கள் என்னத்தை கேட்டு வந்து சதாஞ்சலி ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னு கேட்பாங்க அவங்க அதனால் ஒரு லேசுது இந்த இந்த நம்ம அஜத்மாராம் சேர்ந்த பெண்கள் என்ன இஷ்டி மாதிரி அதனால அவங்களும் கேட்டிருக்கிறாங்க போனலாம் உண்மையிலேயே அசலாம் அலைக்கும் என்ற வார்த்தை இருக்க மனிதர்களுக்கு இடையில ஒரு பாசப்பிணைப்பை ஏற்படுத்துகிறது அப்படி ஒரு பாசப்பிணைப்பை ஏற்படுத்தால் அஸ்லாம் அலைக்கும் சொல்லி வரைக்கும் அலாம் சொன்ன பிறகு அந்த சண்டை நிலைமை இருக்காது ஆகினால் அது சொல்லணும் பிள்ளை குழந்தைகளை ஆசை ஆசையின் அடிப்படையில் வளர்க்கக்கூடாது அறிவின் அடிப்படையில வளர்க்கணும் அல்லாஹருடைய ஹுக்குமின் அடிப்படையில வளர்க்கணும் ஆரம்பத்திலிருந்து செய்யணும் பாவமான காரியங்களின் மீது ஆசை வராமல் என்ன பாதுகாப்பு செய்யணுமோ அது செய்யணும் அணுகூடணும் பாதுகாப்பு செய்யாமல் பாவமெல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்போ முடியலையேன்னு தவிக்கிறது இருக்குதே அது புத்திசாலி தடம்பில்லை ஆனியனால முன்கூட்டியே செய்யணும் சரி இப்போ நம்மள இப்படி நடந்து வந்துட்டோமே இப்போ நம்மள ஒரு வழியில் நடந்து போயிட்டோம் நம்ம குடும்பங்கள்லாம் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு எங்கே போகக்கூடாது அங்கே போயிருச்சு இப்ப என்ன செய்யறது ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா சரி ஒருத்தருக்கு ஆரம்பத்திலே நடந்திருக்கலாம் இப்ப எல்லாம் விட்டுட்டோம் இப்ப என்ன செய்யறது இப்போ ஒன்றும் தவறு இல்லை கொஞ்சம் யோசிக்கணும் என்ன செய்த ஆகும் ரெண்டு பேரும் என்ன செய்யணும் சேர்ந்து குழந்தைகளை விஷயங்களை சொல்லி சொல்லி சொல்லி மீது பயமுறுத்தின் பின்னால கைவிட எடுத்துலாம் எடுத்து வரும் அதனால சகோதரர்களே தாய்மார்களே குடும்பத்தை என்ன செய்யணும் வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கை இதோடு முடிவதில்லை சொல்ல போனால் வாழ்க்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை அடிக்கடி துணிக்குறது குழந்தை பிறந்த உடனே குளிப்பாற்ற பிறகு குளிப்பாட்டுறாங்க இதுவும் குளிப்பாட்டுறதும் அதுவும் குளிப்பாட்டுறதா இங்கே பீ துணி அங்க கவன் துணி இங்கே இதுக்கு பேர் குழந்தை பேரே வச்சிருந்தா கூட குழந்தை என்ன செய்ய கேட்பாங்க வந்து அவருக்கு அப்துல் காதூர் ஜீலானின் பேர் வச்சிருக்கிறோம் வந்தவன் அப்துல் காதூர் ஜீலானி என்ன செய்யறாங்கன்னா கேட்பாங்க குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்பாங்க அதுக்கு பேர் குழந்தை சரிங்க இவர் அல்லாமா அப்துல் குதூஸ் மவுத்தாரு ஜனாதா வருது அல்லாமா வர்றாங்களா கேட்பாங்க இங்க மையத்தின் பேரு அங்க குழந்தைங்க இருந்தாரா மாப்பிள ரெண்டு பேரன் சொன்னவா இந்த கூட இருக்கிற ஆளுகளை மாப்பிள்ளை கொடுப்போம் இவங்களும் அப்படி ஒரு நடந்த கட்டிட்டு வரும்போது பழைய காஞ்சிபுரம் வாங்கினது கட்டிக்கிட்டுப்பிழங்கு மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை இருக்குதா பொண்ணு மாப்பிள பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள அவங்கள ஏற்றி விடுறது அவதிப்பட போறாங்க இப்ப கொஞ்சமாக தூக்கிவிட்டு நான் அப்படி தான் நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணி அப்படி ஹைரல்லாக தலே சாய் கேக்கின்ற சகோதரிகளே தாய்மார்களே உண்மையில் குடும்பத்தை பக்குவம் வளர்த்தி தான் அதை விட பேரூர் பெரிய காரியம் இல்லை பக்குவமாக வளர்த்த முயற்சிங்க உங்களுடைய கார்பன் காப்பி நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ அதான் குழந்தைங்கண்ணா அதனால் நீங்கள் நடக்கிறது தெளிவாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முயற்சிங்க திடீர் வராது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி சலாமிலேருந்து ஆரம்பிங்க குழந்தைகளை சொல்ல சொல்லுங்கள் அவரை தொழுக அது இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இன்ஷால்லா அல்லா தான் லேசாகக்குவான் அதனால் பெண்களுக்குள்ள விதிமுறைகளும் ஆண்களில் உள்ள விதிமுறை எல்லாரும் அவரது நல்லா இருக்கிறதுக்கு தான் இருக்க தவிர இல்லை என்பதை விலங்கிக்குள்ள அல்லா தோஹி தருவானாக வாக தாவானா நடந்து